வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் வீரவாகு சயந்தனை தேற்று படலம் இத்திரம் அமரரோடு இந்திரன் மகன் அத்தலை இருத்தலும் அனையர் யாவரும் மொய்த்திடு சிறை அகம் முன்கண்டானரோ பித்தக அறிவநாம்பீரவாகுவே மா கண்டம் ஒன்பான் புகழும் திரல்வாகு திரல்வாகுவங்கண் ஆ கண்டலன்மைந்தனை விண்ணவராயினாரை காய் கண்டகராம் அவுணத்தொகை காத்தல் கண்டான் பேய் கண்ட செல்வம் தனைக் காத்திடும் பெற்றியே போல் கண்வோடலின்றி துயர்வேலியில் காவல் கொண்ட என்னோர் எனக் கண்டிலராய் உணர்வின்றி மாழ்க விண்ணோர்கள் காணத்தமியேன் செல வேண்டுமென்றான் மண் ஓர் அடியால் அளக்கும் தனிமாயன் வப்பான் ஓம் காரமூலப் பொருளாய் உயிர்த்தோறும் என்றும் நீங்காது அமரும் குமரேசனை நெஞ்சில் உன்னி யாங்கு ஆகுவதோர் அவன் அன்பின் போதி தீங்கா மவுணர் சென்று பூக்கான் தாமம் தரும் வீரன் சயந்தன் விண்ணோர் ஏமம் தருவன் சிறைச் சூழலுள் ஏகலோடும் தூமம் திகழ் மெய்யுழைக் காவலர் துப்பு நீங்கி மாமந்திரமாம் வலைப்பட்டு மயங்கள் உற்றார் என் தானவரில் புடை காப்பவர் யாரும் மையல் தொண்டார் குயிற்றப்படும் ஓவியக் கொள்கைமேவ தன் தார் அயில் நாயகன் தானை வேந்தை கண்டார் செயந்தனோடு தேவர் கருதல் உற்றார் ஏமாந்து அவுனர் சிறு இன்னல் செய்ய தாமாண்டனர் போல் அவசத்தின் அணுகும் எல்லை மா மான் படைய அருள் செய்த நம்பள்ளல் தூதன் ஆம் ஆம் இவன் என்று அகம் கொண்டனர் ஆர்வமுற்றார் அன்னார் அமரும் களும் சென்று அயிலேந்து நம்பி நன் நாயகமாம் திருநாமம் நவின்றுப் போற்றி பொன்னாடியிரை கூறு நீங்கிய புங்கவந்தன் முன்னா அணுகியிருந்தான் அடல் மொயம்பின் மேலூன் செருகின்ற ஞானத்தனி நாயகச் செம்மல் நாமம் எரிகின்ற வேலை அமுதில் செவியேகலோடும் மருகின்ற துன்பின் சயந்தன் மகிழ்வு எய்தி முன்னர் அரிகின்றிலன் போல் தொழுது என்ன அரை இதழ் உற்றான் தாபம் பிணித்தது என்னும் குஞ்சித் தகுவரானோர் பாவம் தலை சூழ்வது போல் எமைப்பாடு காப்ப மாவெம்படரில் இருந்தேம் கண்மருங்கின நீ வந்தது என்னை எனிது இங்கு நிகழ்த்துக என்றான் முறை உணர்கேள்வி வீரன் மொழிகுவான் முதல்வன் தந்த அருமுக ஐயன் தன் பின் அடுத்துளேன் அவன் தூதானேன் பேர் நுங்கள் சிறைவிடும் பொருட்டு சூர்முன் செப்புவான் வந்தேன் என்றான் என்னலும் அமரரோடும் இந்திரன் குமரன் கேளா சென்னியின் அமிர்து உள் ஊறல் செய்தவத்து அயின்ற மேலோர் அன்னதன் பின்னர் நேமி அமிர்தமும் பெற்று உண்டு ஆங்கு முன்னுறு மகிழ்ச்சி மேலும் முடிவிலா மகிழ்ச்சி வைத்தான் அந்தர முதல்வன் மைந்தன் அரைகுவான் ஐய புந்தியேங்குறை வினாதல் பொருட்டினால் போந்தாயற்றால் இந்தவன் சிறையும் நீங்கிற்று இடரெலாம் மகன்றியாங்கள் உய்ந்தனம் பவங்கள் தீரும் ஊதியம் படைத்தும் என்றான் பூ உண்டகு தடந்தோள் வீரன் புகழுவான் சூர் ஒற்றா ஈண்டனை விடுத்த வேர்க்கை எம்பிரான் வலிதே நுண்மை ஆண்டிடுகின்றான் முன்னர் ஆக்கமும் பெறுதிற்பின்னும் வேண்டியது எய்துகின்றீர் என்றனன் மேலும் சொல்வான் உலம் கடந்த தோழீர் உன்னுதிர் உன்னி நலமெலாம் வழிபட்டோர்க்கு நல்கிய குமரன் தன்னால் தலமெலாம் படைத்த தொல்லைச் சதுர்முகன் முதலாம்பானோ குலமெலாம் உய்ந்தது என்றால் உமக்கு ஒரு குறை உண்டாமோ தேவர்கள் தேவன் வேண்டச் சிறை விடுத்து அயனைக் காத்த ஊவிறு முகத்து வள்ளல் முழுது அருள் செய்தான் நும்பால் பாவமும் பழியும் தீங்கும் பையுளும் பிரவும் எல்லாம் போவது பொருளோ தோற்றப் புணரியும் பிழைத்தீரன்றே சீர் செய்த கமலத்தோனை சிறை செய்து விசும்பினோடும் பார் செய்த உயிர்கள் செய்த பரஞ்சுடர் நுண்மையெல்லாம் சூர் செய்த சிறையின் நீக்கத் தொடர்ந்தி வண்ணுற்றான் என்றால் நீர் செய்த தவத்தை யாரே செய்தனர் நெடிது காலம் சங்கையில் பவங்களாற்றும் தானவர் செறிந்த மூதூர் இங்க இதின் அறிஞர் செல்லாரெம்பிரான் அருளினால் யான் அங்கணம் படர்வோர் என்ன அகம்பெளிந்துற்றேன் ஏண்டே உங்களே எதிர்தலாலே உலப்பிலா உவகை பூத்தேன் என்றலும் மகிழ்ச்சியை இந்திரன் மதலை யாங்கள் வந்தளைப்படுமுன் போனார் மற்றியமைப்பயந்தோரோர் அன்று தொட்டு இன்று காறும் ஆற்றிய செயலும் மற்றால் ஒன்றிய பயனும் யாவும் உரைமதி பெரியோய் என்றான் வீரனங்கு அதனைக் கேளா விண்ணவர் கோமான் தொல்நாள் ஆரணங்குடனே காழி அடைந்ததே எழுவாயாக சீரலை சென்றிடு சென்றிடுகாரும் உள்ள காரிய நிகழ்ச்சியெல்லாம் கடிதினில் கழறினானே மேதகு தடந்தோள் வீரன் விண்ணவர் கோமான் செய்கை ஓதலும் சயந்தன் கேளா உரை செய்வான் அன்னை தன்னை தாதையை அடிகள் தன்னை ஷண்முகத் தனிவேற் செங்கை ஆதியை எதிர்ந்தால் ஒத்தேன் ஐயனின் மொழி கேட்டு என்றான் இறை தரும் அமரர் தம்மோடு இந்திரன் புதல்வன் தன்னை அரிவரில் அறிவன் கண்ணுற்று அருமுகம் படைத்த அண்ணல் மறையிடைவதிந்த நுங்கள் வன்சிறை மாற்றும் வைகள் சிறிதீவன் இருத்திறன்று பின்னரும் செப்புகின்றான் தன்னிகரியலாய் தற்பளியாயும் உரும் பரமாய் நின்ற ஒருவனே முகங்களாரும் பன்னிர்புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஓர்பெயரும் எய்தி யாவரும் காண வந்தான் பங்கைய முகங்களாரும் பன் நிர்புயமும் கொண்டே எங்கள் தம் பெருமான் போந்த ஏதுமற்று என்னை என்னில் செங்கண்மாள் உந்தி பூத்தோன் சிறுமையும் மகவான் துன்பும் உங்கள் தம் சிரையும் நீக்கி உலகலாம் அளிப்பக் கண்டாய் சிறு விதிவேள்வி எண்ணி தீயவி நுகர்ந்த பாவம் முறைதனில் வீரன் செற்று முற்றவும் முடிந்தது இல்லை குறை சிலையிருந்த ஆற்றால் கூடிய எதுவுமக்கு இத்துன்பம் அறுமுகப் பெருமானன்றி யார் இது நீ கற்பாலார் தாட்கொண்ட கமல மன்ன சண்முகத்தெண்டை வேளார் காண்ட கிரியினோடு தாரகர் கடந்த பூசல் தோற்கொண்ட மதுகை சான்ற சூர் முதல் களைய முன்னம் நாட்கொண்ட தன்மையன்றோ நரை கொண்ட அலங்கள் தோழ்ாய் காலுரக் குனித்துப் பூட்டிக்கார் முகத்துவிப்போர் செம்கோலினுக்கு உண்டியாற்றார் குனிப்பிலாவுணர் யாரும் மாலினுக்கு அரிதாம் அண்ணல் மாமகன் கரத்தில் கொண்ட வேலினுக்கு இலக்கு அது இல்லை விடுப்பது மிகையது அன்றே பாரிதி ஏழும் எண்ணில் வரைகளும் பிறவும் கொண்ட பாருடன் உலகு ஈர் ஏழும் படைத்த பல்லண்டம் யாவும் ஓர் இறை முன்னம் அட்டே உண்டிடும் ஒருவன் செவ்வேல் சூரனை அவுணரோடும் தொலைப்பது ஓர் விளையாட்டு அம்மா சுரமறி அளக்கர் வைகும் சூர பன்மாவின் மார்பில் எரிசுழர் எகம் வீசி இரு பிளவு ஆக்கினல்லால் சிறையுளிர் மீழ்கிலாமை தேற்றியும் பொருணர் செய்யும் அற நெறி தூக்கி ஒற்றா அடியனை விடுத்தான் ஐயன் ஆளுடை முதல்வன் மாற்றம் அவ்வுணருக்கிறைவன் முன்போய் கேளிதென்று உரைப்பன் அற்றே கிளத்தினும் கடனாக் கொள்ளான் மீழுவன் புகுந்ததெல்லாம் விளம்புவன் வினவி எங்கோன் நாளை வந்திவரையெல்லாம் நாம் அறமுடிப்பன் காண்டே நீண்டவன் தனக்கும் எட்டா நெடியதோர் குமரன் செவ்வேல் ஆண்டிருந்தேயும் உய்தே அவுணர் யாவரையும் கொல்லும் பாண்டிலன் தேர் மேற்கொண்டு படை புறங் காத்துச் சூழ ஈண்டு வந்ததலார்கிதுவுமோராடல் நன்றே ஈரிரண்டிரு மூன்றாகும் இரு பகலிடையே எங்கோன் ஆறிருஞ்சமரமூட்டி அவுணர்த்தம் மணிகன் தன்னை சூரொடுமுடித்து நுண்மைத் துயர்ச்சிரைத் தொடர்ச்சி நீக்கி பேரிருஞ்சிறப்பு நல்கும் பிறவொன்று நினையல் மன்னோ என்றிவை பலவும் வீரன் எமையவர் குழாத்தினோடும் குன்றரி பகைஞன்மைந்தன் உணர்தரக் கூறலோடு நன்றென உவகை பூத்து நாம வேல் நம்பியாற்ற வென்றி பெற்றிடுகவென்று வீற்று வீற்று ஆசி சொற்ற என் தகும் ஆசி கூறி இந்திரன் தனது மைந்தன் அண்டருடு அங்கை கூப்பி அழியரேம் தன்மை எல்லாம் கண்டனை தாதை கேட்பக் கழருதி உள்ளம் கொண்டது முடிக்கப் போதி குறை கழல் குமர என்றான் வயம் திகழ் விடலை அங்கன் மற்றவர் தம்மை நீங்கி கயம் தகுவலோர் தம் கருத்தின் மாலகற்றி ஏக இயந்திரமன்னோர் தேரி இமையவர் குழாத்தினோடு சயந்தனை சுற்றி முன்போல் தடைமுறை ஓம்பலுற்றார்